பாடம் முப்பது ஜமாத்தாக தொழுவதன் அசோத் பின் ஒரு பள்ளியில் ஜமா தொழுகை தவறிவிடும் போது வேறு ஒரு பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார் அணசதியில்லாகும் அவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தபோது அங்கே தொழுகை முடிந்துவிட்டது உடனே பாங்கும் இக்காமத்தும் சொல்லி ஜமாத்தாக தொழுகை நிறைவேற்றினார்கள்